यस्य, जननी सर्वमंगला, ீகோ மாமனோ தம் வந்தே குஞ்சானா தேவீஸூயம் விபுதை சே வசத்து ஜிஹ்வா சரஸ்வத்தீதிமூஷிகேந்திரம் டீபாய சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வித்தியை தவிரூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூருன் சந்தோஸ் மாதிர மேவச்ச சாா டமேவிரவிணம் மேவே சுவம் மம நமோ விதையயோ வம்ச ஷிபியோ மஹோருளவரோ வாஹம ீஹரிம் பரமானம் உபதேஷ்டாரமீசம் காரணம் தம் நம்மாவது चास्य दृष्टे परावरे, परावरे, बहुत्वं, बहुत्वं दार्थम। दार्थम। उच्यते கமாந்திருவன்ஷேத்த உச்சைர்ச்சை ததானமாக வேதாந்தமோனமி முதல் ஸ்லோகத்திலிருந்து பதினோராவது ஸ்லோகம் வரை முகவுரையாக அமைஞ்சது பன்னெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து கடைசியாக பார்த்த எண்பத்தி ஒன்பது வரையிலும் அபரோக்ஷானுபூதி சாஸ்திரம் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது வேதாந்தாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சாரம் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூறாவது ஸ்லோகத்தில் இந்த தொண்ணூற்றி ஸ்லோகம் வரை பிராரப்த விசாரம் செய்யப்பட்டிருக்கிறது பிராரப்த கர்மம் உண்டா இல்லையா அப்படிங்கிறது வியாபகாரிக திருஷ்டியா பிராரப்தம் கர்ம அஸ்தி பாரமார்த்திக திருஷ்டியா பிராரப்தம் கர்ம நாஸ்தி அதெல்லாம் காரணத்தை பார்த்துட்டோம் இப்போ நூறாவது ஸ்லோகத்தில் இருந்து நூற்றி நாற்பத்தி ஸ்லோகம் வரையிலும் நாற்பத்தைந்து ஸ்லோகங்கள் நிதித்தியாசனத்திற்காக ஒதுக்கெட்டிருக்கிறது நிதித்தியாசனம்னு சொன்னால் இதுவரையிலும் நாம் படித்த விஷயத்தை ஆழமான மனசில் பதியச் செய்கிற ஒரு காரியம் ஒரு செயல் அதுக்கு பேர் நிதித்தியாசனம் ஆத்ம தியானம்னு சொல்லலாம் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தியானம் அது என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது இதை படிக்க படிக்க நமக்கு விவரம் தெரிய போகுறது. நேற்றுக்கு பார்த்தோம் ஞானம் வந்து நிதித்தியாசனத்தினால ஏற்படாது ஞானம் ஸ்ரவணத்தினால மாத்திரம்தான் ஏற்படுகிறது ஆனால் அந்த ஞானம் பிரதிபந்தத்தோடு இருக்கும் தடைகளோடு இருக்கலாம் சந்தேகங்கிற தடையோட இருக்கலாம் அடுத்தது தெளிவாக புரிந்தா புரிஞ்சாலும் அது நம் மயமாக ஆகறத்துக்கு தடைகள் இருக்கலாம் அந்த தடைகளை நீக்கிறதுக்கு தான் சாஸ்திரம் ஞானயோகம் மூணு அம்சங்களை உடையது ஞானயோக சாதனம் என்பது மூன்று பிரிவுகளை உடையது ஒன்று சிரவணம் மற்றொன்று மனநம் மற்றொன்று நிதித்தியாசனம் ஒன்று சிரவணம் இரண்டு மனநம் மூன்று நிதித்தியாசனம் ஆக மனநம் வந்து சந்தேகத்தை நீக்கிறதுக்காக பண்றது இங்கே மனநத்த பத்தி கிடையாது இந்த இடத்துல மனநத்த பத்தி விஷயம் இல்லை இங்க வந்து நிதித்தியாசனத்துக்கு விபரீத பாவனை நீங்கிறதுக்காக சம்சய பாவனை நீங்கிறதுக்காக அதாவது இன்னொரு பாஷையில் சொல்லுவார்கள் அசம்பாவனா அசம்பாவனா அது முடியாது அத்வைதம் சம்பவிக்க முடியாது இன்னொரு சந்தேகம் வரலாம் ஆக முதல்ல சிரவணத்தினால என்ன போகிறது அஜானம் போகிறது மனநத்தினால சம்சயம் அல்லது அசம்பாவனை நீங்குகிறது என்ன சொன்னாலும் நான் தேகம் இல்லை நீ தேகம் கிடையாது நீ ஸ்தூல சரீரம் இல்லை சூக்ம சரீரம் இல்லை காரண சரீரம் இல்லைன்னு சொன்னாலும் மனசில் வந்து நான் வந்து இந்த இந்த இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்கிறோமே இந்த தனித்தன்மை இந்த அகங்காரம் யான் எனது எனும் செருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதைத்தான் விபரீத பாவனைங்கிறோம் ஞானம் இருக்குது நான் வந்து அவஸ்தாத்திரைய சாட்சி சரீரத்தைய விலட்சணகா சச்சிதானந்த ஸ்வரூபகா தத்துவபோதத்தில் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சூர சூக்ம காரணசரீரார் வதிரிக்தா அவஸ்தாத்திரைய சாட்சி பஞ்சகோஷ விலட்சணா சச்சிதானந்த ஸ்வரூப்பா அதெல்லாம் வந்து படிச்சிருக்கோம் மனசில் இருக்கு அறிவு ஆனால் தன்னை தன்னையும் பிறரையும் தனித்தனி பொருளாக பார்க்கறதுங்கிற அதுதான் உண்மைங்கிற எண்ணம் பலமாக இருக்கு இன்னொரு பாஷையில் சொன்னால் என்னுடைய உணர்ச்சிகளை நான் வெல்ல முடியவில்லை யாராவது என்னாவது என்ன சொன்னால் என்ன நானே இல்லை அப்புறம் என்ன சொன்னாங்கிறது என்ன இருக்குது அப்புறம் யாராவது என்ன ஏதா சொன்னாலோ எதா பண்ணினால் நமக்கு உடனே என்ன ஆகிறதுனா அந்த ஏதாவது தப்பாக சொன்னால் துக்கம் தாங்க முடியல நம்மளை ஏதாவது புகழ்ந்து சொன்னால் சுகம் தாங்க முடியல ரொம்ப இது பெருமைப்பட்டுமைப்பட்டுகிறோம் ஆக இந்த உணர்ச்சிகள் நம்மை தாக்குகின்றன அப்ப தாக்குற போது இந்த அகங்காரம் இருந்ததுன்னா அந்த அகங்காரத்துக்குத்தான் அந்த உணர்ச்சி அகங்காரம்னா என்ன இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மை ஜீவத்துவம் இதுக்குத்தான் எல்லா விதமான உணர்ச்சிகளும் இமோஷனல் ப்ராப்ளம் சொல்றது இங்கிலீஷில் அது ரொம்ப பலமாக இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா தன்னை வந்து ஒரு தனி வஸ்துவான்னு நினைக்கிறது அத்வைதத்தில் புகழ்ச்சியும் இல்லை இகழ்ச்சியும் இல்லை அத்வைத சித்தாந்தப்படி புகழ்ச்சியும் ஒரு கற்ப மாயத்தோற்றம் இகழ்ச்சியும் மாயத்தோற்றம் ஆனால் நான் என்ன நினைச்சு விடுறேன் எனக்கு வரும்போது அது என்ன பலம்மா யாராவது என்ன சொன்னா உடனே எனக்கு அது மனசுல பாதிப்பை உண்டு பண்ணுறது அதுக்கு காரணம் என்னன்னா அகம் பிரம்மாஸ்மி இல்லை அகம் ஜீவோஸ்மி இல்லாட்டி தேகோஸ்மி தான் படித்தது என்னவோ அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி நீயும் பிரம்மம் நானும் நீ நான் என்பதே கற்பனை நீ நான் என்கிற சொற்களே உண்மை அல்ல அந்த சொல் பொருளற்ற சொல் நீ என்ற சொல்லும் நான் என்ற சொல்லும் பொருளற்ற சொல் இருப்பற்ற சொல் அவன் அவள் அதுனா என்னதுன்னா அதுவும் அப்படித்தான் இருப்பற்ற சொல் உணர்வை சார்ந்தே நீ நான் இவன் இவள் அவன் அவள் அது எல்லாம் இயங்குகிறது உணர்வை சார்ந்தே இந்த சொற்கள் இழுப்புடைவைகள் ஆகின்றன உணர்வு இல்லை என்றால் இவைகள் இருப்புடையவைகள் அல்ல ஆகையினால இவைகள் இருப்பற்றதுன்னு புரிஞ்சுண்டா இருப்பற்றதை போய் என்னத்துக்கு இல்லாததை போய் எதுக்கு இது பண்ணுவானு இல்லை இல்லை பிரத்யக்ஷமாக நான் அனுபவிக்கிறேனே அப்படின்னு நீ அனுபவிச்சாலும் அந்த அனுபவம் அதாவது நான் உணர்வையும் உணர்கிறேன் உணர்வாக இருக்கிறேன் என்பதையும் உணர்கிறேன் உணரப்படுபவைகளையும் உணர்கிறேன் உணரப்படுபவைகளில் உணரப்படுபவைகள் எதுவும் உண்மையல்ல உணர்பவன் என்பதே உண்மை ஆக இந்த இந்த அகங்காரம் இருக்கிறதுனால தான் இந்த உணர்ச்சிகள்லாம் நம்மை தாக்குகின்றன எனவே என்ன சொல்கிறார் அதுக்காக வேண்டி இது ஆழமான மனசு கொண்டு போகணும்னா தியானம் பண்ணணும் நிதித்தியாசனம் பண்ணணும் அந்த நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நிதித்தியாசனம்னு சொன்னால் இப்போ படித்த இந்த அபரோக்ஷானுபூதியை நம்ம மயமாக்கறத்துக்கு எப்படி உணவு உடல் ஆகிறதோ, அப்படி இந்த கருத்து ஆக வேண்டும் அகங்காரம் என்ன சார்ந்திருக்கு நான் அகங்காரம் அல்ல அப்படி சொல்வது ஐ ஹாவ் அகங்காரம் ஆர் ஐ ஹாவ் இண்டிவிஜுவாலிட்டி நான் வந்து ஐ ஆம் நாட் இண்டிவிஜுவல் எப்படி இருக்கு நீ ஒரு இண்டிவிஜுவல் நான் ஒரு இண்டிவிஜுவல்னு நினைக்கிறோம் ஆனால் வாஸ்தவமாக சைத்தன்யத்துக்கு வேறாக இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் சைதன்யத்தை கவனிக்காம இந்த நான்கிறதையும் இந்த நான்கு மனசில் ஏற்படுற உணர்ச்சிகளையும் உண்மைன்னு நினைக்கிறோம் அதை தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு மனசில் உண்டாகிற எந்த உணர்ச்சிகளும் சாஸ்வதம் இல்லை எந்த அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த உணர்ச்சி உண்மையாக தோன்றுகிறது எத்தனையோ உணர்ச்சிகள் வந்திருக்கின்றன போயிருக்கின்றன இந்த உணர்ச்சியும் போகத்தான் போகிறது ஆனால் அந்த நேரத்தில் அந்த உணர்ச்சியை உண்மை என்று நினைத்து கொண்டு அது எனக்கு ஏற்பட்டது என்று நாம் எல்லாரும் மனசில் தப்பாக நினைச்சுக்கிறோம் ஆனால் இந்த எண்ணம் ஆழமாகணும் இவைகள் உண்மையல்லங்கிற எண்ணம் ஆழமாகணும் அனாத்மா மித்யாங்கிற எண்ணம் மனசுல ஆழமாகணும் ஆத்மா சத்தியங்கிற எண்ணம் ஆழமா போகணும் இது மனசுலதான் பண்ணி ஆகணும் இந்த ஆழமா போறது சத்தியமா மித்தியான்னு கேட்டீங்கன்னா வித்தியதான் கேட்டீங்கன்னு வச்சுங்க ஆழமா போகணுங்கிறீங்களே மனசுல இந்த ஆழமா போறது மேல இருக்கிறது நுனிப்புல் மேயறது அப்படிங்கிறோமே இதெல்லாம் என்னதுன்னு கேட்டா அதெல்லாம் உண்மை இல்லைன்னாலும் உண்மை இல்லைன்னாலும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உடம்பை நடத்துகிறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் விவகாரம் பண்ணுறோம் ஆகையினால இந்த இதுவும் தேவையாக இருக்கும் ஆத்மாவுக்கு நிதித்தியாசனம் தேவையில்லை அனாத்மா நிதித்தியாசனம் பண்ணாது இந்த ஆத்ம பிரதிபிம்பம் அனாத்மாவில் இருக்கிறது இந்த மித்யா பிரதிபிம்பம் அதுக்குத்தான் இந்த நிதித்தியாசனம் உண்மையை அறிஞ்சு இது தான் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கணும் ஆக கான்சியஸ்னஸ் இங்கிலீஷில் சொல்கிறாங்க கான்சியஸ்னஸும் மெடிடேட் பண்ணாது வெறும் மைண்டும் மெடிடேட் பண்ணாது மைண்டோடு இருக்கிற ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தான் மெடிடேட் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கடினமாக தான் தோன்றும் ஆனால் இதை புரிஞ்சுக்கணும் நான் தியானம் பண்ணலை ஏன் மனசும் என்னை சார்ந்திருக்கிற ஜீவன் தியானம் பண்ணுறாங்கிற எண்ணத்தோட தியானம் பண்ணணும் என்னை சார்ந்திருக்கிற இந்த இண்டிவிஜுவல் அது மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்காக தியானம் பண்ணுறது இப்படி தியானம் பண்ணணும் பண்ண பண்ண இது என்ன ஆகும்னா இந்த பிரயோஜனம் எல்லாம் விவகாரத்தில் நமக்கு விவகாரம் ஒன்றும் பண்ணாது இந்த ஞான கவச்சம் இந்த ஞான கவச்சம் நம்ம பாதுகாக்கும் சரி ஸ்லோகத்தை படிப்போம் இவர் இதுக்கு விஷயங்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஆரம்பிக்கிறார் படிப்போம் த்ரிபஞ்சாங்க தைச்சை சதா காரியம் நதுதாசனிப்போ வூ तैश्चर्व निदिध्यासनमेव अथ अथो न इनी, इनी त्रिपंचांगानी वक्ष्ये த்ரி பஞ்சாங்கானி வக்ஷியே த்ரீ மூணு பஞ்சன்ன அஞ்சு அங்கன்னு சொன்ன அங்கங்களை சொல்லுகிறேன் நான் உபதேசிக்கப் போகிறேன் எதுக்காக உபதேசிக்க போகிறீர்கள் பூர்வோக்தகி லப்தயே முன்பு சொல்லப்பட்ட இதுவரைக்கும் உபதேசிக்கப்பட்ட அபரோக்ஷ அனுபூதி சாஸ்திர விஷயங்கள் அபரோக்ஷ அனுபூதி பூர்வோக்தஸ்யனா இதுவரையிலும் உபதேசிக்கப்பட்ட அர்த்தம் பூர்வோக்தஸ்ய லப்தயே ஹீ எல்லாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது பூர்வோக்த லப்தயே முன்பு சொல்லப்பட்டவைகளை அட் அடைவதற்காக நீங்க பிராக்கெட்ல போட்டுக்கலாம் ஆழ்மனதில் பதிய வைப்பதற்காக பதிய வைப்பதற்காக படித்ததை ஆழமான மனசுக்கு கொண்டு போறதுக்காக லப்தையே த்ரிபஞ்சாங்கானி வக்ஷே பதினஞ்சு அங்கங்களை உபதேசிக்கப் போகிறேன் பிரதிஜா வாக்கியம் இதுவரையிலும் சொன்ன விஷயம் உங்க ஆழமான மனசுக்கு போகணும் அப்படி ஆழமான மனசுக்கு போகிறதுக்கு நான் சில உபாயங்களை சொல்லித்தரப்போறேன் அதுக்கு பதினஞ்சு அங்கங்கள் இருக்கு அப்படிங்கிறார் என்னங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் பதினஞ்சு அங்கங்கள் இருக்கு அங்கி என்னது ஞானம் பெற்ற ஞானந்தான் அங்கி அந்த அங்கி அந்த ஞானம் ஆழமான மனசுக்கு போகிறத்துக்கு அங்கம் இந்த அங்கங்கள்னு சொன்னால் உறுப்புகள்னு அர்த்தம் உறுப்புகள் அல்லது படிகள் அல்லது நிலைகள் உறுப்புகள்னு சொல்லலாம் லிம்பும்பாங்க இங்கிலீஷில் அப்புறம் வந்து ஸ்டெ சொல்லலாம் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லலாம் ஆக உறுப்புகள் அப்புறம் படிகள் அல்லது நிலைகள் அப்படி சொல்லலாம் பதினைந்து நிலைகள் பதினைந்து படிகள் பதினைந்து உறுப்புகள் இவற்றை சொல்லுகிறேன் பூர்வோக்தசிய லப்தயே இதுவரையிலும் உபதேசிக்கப்பட்ட பூர்வோக்தசிய ஞானசிய லப்தயே ஞானசிய லப்தயே அர்த்தம் ஞான நிஷ்டா சித்தியர்த்தம் சங்கராச்சாரியார் சொல்லுவார் அவருடைய உரைகளில் அவகதி பரியந்தம் ஞானம் அவகதி பரியந்தம் ஞானம்னு சொன்னால் நல்ல ஆழமான மனசுக்கு போய் அது அது நம்ம மயம் ஆகிடணும் நம்மளை வந்து பை மற்றவங்க பைத்தியம்னு சொல்லணும் என்ன சொல் எப்படி பைத்தியம்னு சொல்லணும் என்ன சொன்னாலும் வேதாந்தம் தான் பேசுவான் இவங்ககிட்ட போய் பேசவாக முடியும் நம்ம ஏதாவது ப்ராப்ளத்தை போய் சொல்லலான்னு சொன்னால் அதுக்கு வேதாந்தத்தை பேசினா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லணும் வேதாந்தத்தை சொல்யூஷனாக சொல்கிறாரு வேதாந்தந்தான் சொல்யூஷன் வேறு வழியே கிடையாது வேறு என்னத்தை சொல்வது ஏதோ விவகாரத்தில் வேணால் சொல்லின்னு இருக்கலாம் ஓஹோ அப்படியா அப்படியான்னு கேட்கலாமே தவிர வேதாந்தந்தான் வழி அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீ அது சொன்னால் ஒன்றும் எடுபடாது எல்லாம் சொல்கிறதும் மிச்சய கேட்கறதும் மிச்சேன்னு சொல்லும் அது ஒரு பைத்தியம் அப்படின்னு நம்மளை சொல்லணும் அப்போ அந்த மாதிரி பைத்தியங்கிற பேர் நாம் வாங்கணும் இல்லாட்டி வாயை திறக்க மாட்டோம் நம்ம பாட்டுக்கு ரொட்டீனை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் பேசவே மாட்டோம் அதுக்கிட்ட போய் சொல்கிறதும் ஒன்று கல்லுகிட்ட சொல்கிறதும் ஒன்று அப்படின்னு நம்மளை சொல்லணும் அப்படி ஆயிடணும் அதுதான் சொல்கிறாரு அப்படி இன்னும் புத்தகத்தில் இல்லை நான் சொல்கிறேன் இங்கேங்க புத்தகத்தில் அப்படி காணமே சுவாமிஜி பைத்தியமாகிற மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் இல்லைன்னா அந்த அளவுக்கு போகிறது அப்படி இருந்தால் காரியம் எப்படி பார்க்குறேன் இப்போ என்ன காரியம் பார்த்து இப்போ என்ன உருப்பிட்ட மாதிரி அப்புறம் இன்னும் உருப்போ பண்ணணுங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் நடந்துட்டு தான் இருந்தது நம்ம போனதுக்கு அப்புறமும் இந்த உலகம் நடக்கத்தான் போகிறது ஆனால் நம்ம என்ன நம்ம தான் எல்லாத்தையும் நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு பிரம பிரமை தான் அப்படி தோன்று எல்லாம் நல்லதாக எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டு இருக்கிறது எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் எதை நீ கொண்டு வந்தாய் இழப்பதற்கு அப்படின்னு இதுவே கீதையின் சாரம்னு எழுதி போடுறாங்க பார்த்தீங்களா கரெக்டு தான் அது சந்தேகம் என்ன ச அதில் கரெக்டு தான் இருக்குது எதை நீ கொண்டு வந்தால் இழப்பதற்கு எதை நீ பெறுவதற்கு இருக்கிறது ஒன்றும் கிடையாது இன்று உன்னுடையதாக இருப்பது நாளை மற்றொருடையதாக ஆகிறது இதுவே உலகநியதி ஆகும் இதுவே பகவத்கீதையின் சாரம் கரெக்ட் அது பூர்வோக்த லப்தது சரி அதனால என்ன பண்ணணுமா தைஹி சர்வைஹி சதா நிதித்தியாசனமே காரியம் தைஹி சர்வைஹி அந்த பதினைஞ்சு அங்கங்களின் துணை கொண்டு தைகி சர்வைகினா அந்த அவை அனை அவை அனைத்தினாலும் அப்படின்னு அர்த்தம் அவை அனைத்தினாலும் அவை அனைத்தினாலும் நான் என்ன அர்த்தம் அந்த பதினைந்து உறுப்புகளால் அல்லது படிகளால் அல்லது நிலைகளால் சதா எப்பொழுதும் இடையிலிடையில் நான் வந்து ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவைங்கிறதுலாம் கிடையாது எப்பவும் பண்ணணும்னு அர்த்தம் மனசுல பதீற வரைக்கும் பண்ணியாகணும் சதா காரியம் என்ன பண்ணணும் நிதித்தியாசனமே நிதித்தியாசனத்தை தான் செய்யணும்ல இது நம்ம கொஞ்ச நாளைக்கு இதுக்குன்னு ஒதுக்கி பண்றது நல்லது பகவத்கீதையிலும் சொல்றாரு பகவான் விவித்த சேவி லக்வாசி யத வாக்காய மானசா தியான யோக பரோ நித்தியம் வைராக்கியம் சமுபாசிருத்தா அகங்காரம் பலம் தர்பம் காமம் கிரோதம் பரிக்கிரம் விமுச்சிய நர்மஷாந்திரமபூய கல்பத்தை ப்ரம்மபூத்த பிரசன்னாத்மா நோச்சதி ந காங்கதி பதினெட்டாவது அத்தியாயத்தில் கடைசியில் சொல்கிறார் ஆறாவது அத்தியாயம் தெரியும் நமக்கு யோகி யுஞ்சீத சத்தம் ஆத்மான ரகசிஸி ஏகாக்கிய்ச்சி ஆத்மா நிராசீரபரிக்கிரக இந்த ஸ்லோகங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அஹ் நிதித் தியாசனமே காரியம் தம்விதா துணசசம்யோகவி ச நிச்சய நர்ச்சேத அனிர்விச்சேத சா யோக நிச்சய வைராக்கியத்தோட அந்த தியானத்தை நிச்சயமா பண்ணித்தான் ஆகணும் பகவான் கீதையில் சொல்லியிருக்க அதே மாதிரி தான் இங்கே இருக்குது நிதித்தியாசனமே காரியம் நிதித்தியாசனத்தை மாத்திரம் பண்ணணும் இத்தனை நேரம் இதுதான் படித்தாச்சே படித்ததை மனசில் அசை போடு எப்படி மாடு வேக வேகமாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து அசை போடுகிறதோ சாதுர் மாசியத்தில் படித்ததை சாதுர் மாசியம் முடிஞ்சு சுவாமி பாயாச்சுன்னு வச்சுக்கோங்க அசை போட வேண்டியது தான் படித்ததே அசை போட வேண்டியது தான் ஆஹ் சதா நிதித்தியாசனமேவ காரியம் தை சர்வீ த்ரிபஞ்சாங்கை இத்தர்த்த சதா நிதித்தியாசனமேவ காரியம் தூ கொ அர்த்தம் கிடையாது அந்த மேலே ஹி தூ அதெல்லாம் ஸ்லோக பூர்த்திக்காக போட்டிருக்கு ஆஹா இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் இதுதான் ஆஹா நான் பதினஞ்சு அங்கன் சொல்லித்தர போகிறேன் ஞான நிஷ்டைக்காக சொல்லித்தர போகிறேன் அதை வைத்துக்கொண்டு நீங்க எப்பவும் நிதித்யாசனமே பண்ணணும் அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் நித்யாசாதே பிராப் நேத் சச்சிதாத்மன திரம चिरम, नित्याभ्यासाद्रते ஜிஜாசுரவே திசேத் चिरम, நித்திய அபியாசாத் ரித்தே சச்சிதாத்மன பிராப்தி நவேத் நித்திய அபியாசம் பண்ணலேன்னு சொன்னால் நித்திய அபியாசாத் தினந்தோறும் அபியாசம் பண்ணலேன்னு சொன்னால் இந்த சச்சிதாத்மாவை அடைய முடியாது உங்களுக்கு சந்தேகம் வரும் இதுதான் அடையத்தான் முடியாதுன்னு தானே எப்படி அடைய முடியாதுங்கிறாங்கன்னா அதான் சச்சிதாத்மனா பிராப்தி நபேவேத்துனா என்ன அர்த்தம் நான் சச்சிதானந்த ஸ்வரூபங்கிற ஞான நிஷ்டையை அடைய முடியாது அபியாசம் பண்ணலேன்னு சொன்னால் ஞான நிஷ்டை ஏற்படாது ஞானத்தில் நிலைச்சிருக்கிறதுன்னு அர்த்தம் ஞான நிஷ்டைன்னு என்ன அர்த்தம் ஞானத்தில் நிலைச்சிருக்கிறது ஜபனிஷ்டன் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்பவும் ஜபத்தே பண்ணிட்டுருக்கான் அப்படின்னா ஜபனிஷ்டா நமஸ்கார நிஷ்டா என்ன நமஸ்காரத்தையே பண்ணின்னு இருக்கான் போஜன நிஷ்டா சாப்டே இருக்கான் புரியுறது இல்லையா எப்போ பார்த்தாலும் அதுதான் இருக்கு ஆக போக நிஷ்டா யோக நிஷ்டா எதையாவது பேசிக்கின்றே இருக்கான்னு வச்சுங்களேன் பாஷண நிஷ்டா போட்டுட வேண்டிதான் அதைத்தான் பண்ணிகிட்டே இருக்கான் ஜபனிஷ்டா தப்போ நிஷ்டகா கர்ம நிஷ்டகா அது மாதிரி ஜியான நிஷ்டகான்னா என்ன அர்த்தம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஏதோ வேதாந்த விஷயமாகவே படிச்சுட்டு இருக்கான் இந்த புஸ்தகம் படிக்கிறான் பிரம்மசூத்திரத்தை படிக்கிறான் இல்லாட்டி பிருகதாரண்யோபனிஷத்தை படிக்கிறான் இல்லாட்டி பிரகரண கிரந்தங்களை பார்க்குறான் ஏதோ சாஸ்திரத்தையே படிச்சுட்டு இருக்கான் இல்லாட்டி தியானம் பண்ணிகிட்டு இருக்கான் அதனால் நித்தியம் அபியஸே நித்திய அபியாசம் விடாமல் அபியாசம் பண்ணலேன்னு சொன்னா இதை நன்கு உணர முடியாது சம்சாரத்திலேருந்தே விடுபடணும்னு நினைக்கிறோம் அப்புறம் வேறு என்ன பண்ணுறது மறுபடியும் சம்சாரத்துக்கு காரணமானதை செய்யக்கூடாது ஆக சச்சிதாத்மாவை அடைய பண்ணலன்னா நெகட்டிவாக போடுறார் அபியாசம் பண்ணலேன்னு சொன்னால் ஆத்ம ஜானம் திருடமாகாது அதான் அர்ச்சம் ஆத்ம ஜானம் திருடமாகாது அப்போ என்ன போட்டுக்கணும் ஆத்மஜானம் திருடமாகணும்னா தினமும் அபியாசம் பண்ணணும் டாக்டர் என்ன சொல்கிறார் உங்கள் ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறார் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும் யோகாசனம் பண்ணணும் பண்ணினால் ஒழிய ஆரோக்கியத்தை அடைய முடியாதுங்கிறார் ஆரோக்கியத்தை அடையணும்னா எப்படி சரீர வியாயாம அபியாசம் பண்ணணுமோ அப்படி ஞானம் நம் மயமாக ஆகணும்னு சொன்னால் வேதாந்த சாஸ்திரத்தை விடாம அபியாசம் பண்ணணும் ஆகையினால இது இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தஸ்மாத் எனவே அபியாசம் இல்லைன்னா ஞானம் வந்து ஆழமா போகாது ஞானம் ஆழமா போகணும்னா அபியாசம் பண்ணணும் எனவே தஸ்மாத் பிரம்ம நிதித்தியாசேத் பிரம்மனை நிதித்தியாசனம் செய்ய வேண்டும் அகம் பிரம்மாஸ்மி தியானம் பண்ண வேண்டும் யார் பண்ணணும் ஜிஜ்ஞாசு சிரம் நிதித்தியாசே இந்த இடத்துல ஜிக்யாசுன்னா ஞாபகம் வச்சுங்க ஞானிதான் ஸ்ரவணம் பண்ணிவிட்டான் ஸ்ரவணம் மனநம் பண்ணிவிட்டான் இந்த இடத்துல ஜிக்யாசுன்னு போட்டதுனால இவனுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது இந்த இடத்துல ஒரு வார்த்தை அவர் போட்டிருக்கார் நீங்கள் ஜிக்னாசுஹூஸ் இக்குவல் டு ஞானி என்ன ஞானி இல்லை எப்படி போடணும்னா அக்ஞான சம்சய ஜ்யானி அக்ஞானி அக்ஞான சம்சய ரஹித ஜ்யானி அக்ஞானமும் இல்லை சம்சயமும் இல்லை அக்ஞான சம்சய விபரியய சகிதானி விபரீதத்தோடு இருக்கான் அவனுக்கு தானே நிதித்தியாசம் ஆகா விபரிய சகித ஜ்யானி விபரீத பாவனை இருக்குது தமிழில் இதுக்கு பேர் திரிபுன்னு பேர் அதாவது அறியாமை ஐயம் திரிபு அறியாமைன்னு அஜ்ஞானம் ஐயம்னு சொன்னால் சந்தேகம் திரிபுன்னு சொன்னால் விபரீதம் நீங்கள் என்னதான் சொன்னானும் சுவாமிஜி எனக்கு வந்து யாராவது என்ன ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட என்னால் தாங்கிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் என்னாச்சுண்ணா விபரீத பாவனை போகலை அகம் தேகோஸ்மிங்கிற புத்தி ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஆக சரி எத்தனை நாளைக்கு பண்ணணும் அப்படின்னா உனக்கு பசி அடங்குற வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி எத்தனை நாளைக்கு தேக எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது ஆரோக்கியம் வர வரைக்கும் சொல்லணும் ஆனால் அதுக்கப்புறம் பண்ணவும் வேணும் இங்கே இங்கே அப்படி இல்லை ரொம்ப பதிஞ்சிடும் கொஞ்ச நாளில் அதில் சிரம் நிதித்தியாசே சிரம்னா நீண்ட காலம்னு அர்த்தம் ரொம்ப நாளாக இந்த உலக வாழ்க்கையிலே உழன்றாச்சு இதிலிருந்து நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னா அதுக்குள்ள டைம் கொடுக்கத்தானே வேணும் ஆகையினால சக்னோ தீகை வயசோடும் பிராக்ஷரீரவிமோக்ஷனாத் காமக்ரோதோதவம் வேகம் சயுக்தசுகீநரகா என்ன அர்த்தம் அதுதான் மறந்துபோயிருக்கும் அதாவது இதோடய அர்த்தம் என்னென்னா எவன் ஒருத்தன் சாகரத்துக்கு முன்னாலேயே சீ நரணத்துக்கு முன்னாலே எவனொருத்தன் இந்த விருப்பு வெறுப்பே விருப்பு வெறுப்போட வேகத்தை தணிக்கிறதுக்கு வல்லவனோ அவனே சுகமான மனிதன் அப்படின்னு பகவான் சொல்கிறார் அஞ்சாவது அத்தியாயத்தில் கீதையில் மாதிரி நமக்கு தான் தெரியும் தன்னஞ்சறிவது பொய்யற்க எஃப்ஐஆர் யாருக்கு போடுறது எத்தனை தடவை நமக்கு வந்து ஒரு நாளைக்கு கால மரத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் எத்தனை தடவை நான் படபடா படபடான்னு ஆகிறேங்கிறத பார்க்கணும் எத்தனை தடவை என் மனசு டிஸ்டர்ப் ஆகுறது ஃப்ரீக்வன்சியும்பர் எங்கள் குருநாதர் ஃப்ரீக்வன்சி அப்புறம் என்னதுன்னா இன்டென்சிட்டி எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னா அது பேசுறதுலையே தெரியும் நம்ம திரும்பவும் ரியாக்ட் பண்ணுறதுலையே தெரியும் அது வந்து இன்டென்சிட்டி அப்புறம் அடுத்தது என்னதுன்னா அதுலேருந்து நான் நார்மல் ஆறுறதுக்கு ஒரு நாள் ஆறுது ரெண்டு நாள் ஆறுதுன்னா ரெக்கவரிங் டைம் எஃப்ஐஆர் Frequency, Intensity, Recovering Time. இங்கிலீஷில் இது நான் வந்து இந்த லௌகிக விவகாரங்களில் என் மனசு எத்தனை தடவை பாதிக்கிறது எவ்வளோ ஆழமாக பாதிக்கிறது அந்த பாதிப்புலேருந்து நான் விடுபடுறதுக்கு எத்தன் நேரம் ஆகிறது இதெல்லாம் நமக்கு தான் தெரியும் இன்னொருத்தர் பார்க்க முடியாது ஆத்ம பிரத்யமாக இது ஆத்ம அதுதான் எதுவுமே வெளியில் காமிச்சிக்க முடியாது இந்த ஞானம் இருக்குங்கிறது நீங்கள் ஏதோ விவகாரத்தை வச்சு மற்றவங்க ஒரு மாதிரி அனுமானம் பண்ணலாமே தவிர அதுவும் கூட டோட்டலாக பண்ண முடியாது எவ்வளோ வேஷம் போடலாம்னு நடிக்கலாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கலாம் அதாவது ரொட்டீன் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கான்னு பார்க்கணும் எப்படி இருந்தாலும் மீண்டும் ரொட்டீனுக்கு வந்துடணும் நார்மல் ரொட்டீனுக்கு வந்துவிடணும் அதை பொறுத்து தான் நமக்கு தான் தெரியும் அது எதுக்கு இதை சொல்கிறோன்னா சிரம்ன்னு நீண்ட காலம் பண்ணணுங்கிறார் ஏதோ பேருக்கு பண்ணக்கூடாது தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு இந்த அபியாசம் பண்ணணுங்கிறார் சிரம் நிதித்தியாசே எதுக்காக நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஸ்ரேயசே நிதித்தியாசே மோக்ஷத்திற்காக சொல்ல போனா மோக்ங்கிறது கூட ஞானத்தினால கிடைச்சாலும் கூட அந்த நிஷ்டைக்காக ஸ்ரேயசு நிஷ்டா சித்தியர்த்தம் ஜீவன் முக்தி சுகானுபவ சித்தியர்த்தம் அந்த ஜீவன் முக்தி சுகத்தை நன்றாக அனுபவிக்கிறதுக்காக அது வேண்டும் ஆக ஸ்லோகத்தினுடைய விஷயம் என்ன தினந்தோறும் அபியாசம் பண்ணவில்லை என்றால் இந்த அறிவு ஆழமான மனதிற்கு போகாது எனவே அறிவு ஆழமான மனதிற்கு போக வேண்டும் என்பதற்காக மெய்ப்பொருளை ஆழ்ந்து தியானிக்க வேண்டும் யாரு விபரீத பாவனை போக வேண்டும் என்று விரும்புகின்ற ஜானியானவன் இடைவிடாமல் தியானம் செய்ய வேண்டும் நீண்ட காலம் தியானம் செய்ய வேண்டும் சது நீர் தீர்க்க கால நைரந்தரிய அபியாச சத்காரா சேவிதோ திருடூமி பதஞ்சலி யோக சூத்திரம் சது தீர்கால்தர்ய சத்கார ஆ சேவிதோ திருடூமி யோக சூத்திரம் தீர்கால நீண்ட காலம் பண்ணணும் பண்ணணுமா தீர்கால்தரிய சத்கார சேவித்தோ விடாமத என்ன கஷ்டமா இருந்தாலும் விடாம பழிகிட்டே இருந்தா அது உறுதியாயிடும் திருட பூமி சொல்றாங்க இல்லையா கண்ணுக்குட்டியா இருக்கிற போதே தூக்கி தூக்கி பழகினா பெரிய மாடே தூக்கிடுவோனா இது பிசிக்கல் ஸ்தூலமான விஷயம் ஆனா மனசில் தாங்கி தாங்கி பழகிறதுங்கிறது அபியாசம் பண்ணி பண்ணி பழகிட்டான்னு சொன்ன எதையும் தாங்கும் இதயம் பெற்றேன் எதையும் தாங்கும் இதயம் பெற்றேன் குரு அருளால் பெற்றேன் அதை நீ தியானம் பண்ணணும் இப்போ சிரவணத்துக்கு குரு உபகாரம் பண்ணலாம் மனநத்துக்கு குரு உபகாரம் பண்ணலாம் ஆனால் நிதித்தியாசனத்தையும் நீங்களே பண்ணி தலையில கையை வச்சு சக்தியை பாய்ச்சுடுங்கோ அப்படின்னு ஒன்றும் பாய்ச்சல்லாம் முடியாதப்பா நான் வந்து உனக்காக சமைக்க முடியும் வாயத்தரேன்னு சொல்லலாம் ஊட்டலாம் முழுங்கிறது நீதான் முழுங்கணும் இல்லை நானே முழு நீ நீங்களே என்னை முழுங்க வையுங்களேன்னு சொன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு போய் தண்ணீர் தான் முழுகணும் ஆகையினால முழுங்கிறது நம்ம வேலை உத்தரேது ஆத்ம நாத்மானம் நாத்மானம் அவசாதையே அபியாசேன து கௌந்தேய வைராக்கியனச்ச கிரகியதே எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அடுத்த ஸ்லோகம் போல இனி அந்த பதினஞ்சு அங்கத்தை பத்தி சொல்ல போறோகி நியமஸ்திய மௌனம் தேசதா ஆசனம் மூலபந்த மக்ஸி பிரணமச்சாரம மோம்தக மௌனம் தேசச்ச காலத்த மூலபந்தேசாச்சு பிரணமனம் பிரார்த்த ஆத்ம தியானம் சமாதி புர்தியங்கானி வைக்கிரமா பதினஞ்சு அங்கத்தை சொல்றேன்னு சொல்லி நூறாவது ஸ்லோகத்துல பிரதிஜ பண்ணினார் நிதித்தியாசனத்தை முன்னிட்டு பதினைந்து அங்கங்களை சொல்லுகிறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணினார் பிரதிஜைன்னா என்ன அர்த்தம் நான் சொல்லுகிறேன்னு சொல்றதுக்கு பேர் பிரதிஜை நான் இதை சொல்லப் போகிறேன் அப்படிங்கிறது பிரதிஜேன்னு பேர் அப்புறம் அது பண்ணியே ஆகணும்னு அதனுடைய அவசியத்தை சொன்னார் நூத்தி ஒன்னா ஸ்லோகத்துல ஞானம் ஆழமான மனசுக்கு போகணும்னா பண்ணித்தான் ஆகணும் அபியாசம் பண்ணலன்னா ஆழமா போகாது ஆகையினால விடாம அபியாசம் பண்ணணும்னு அது என்ன சொல்றது அதை வற்புறுத்தினார் வலியுறுத்தினார்ங்கிறத விட வற்புறுத்தினார் முக்கிய அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தினார் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தினார் இப்போ பதினஞ்சு அங்கம் சொல்றார் இப்போ சொல்ல போகிற பதினஞ்சு பதஞ்சலி யோக சூத்திரத்தில் எட்டு அங்கம் சொல்லியிருக்கு அதுக்கு பேர் அஷ்டாங்க யோகம்னு பேர் அதை தியானத்துக்குன்னே ஸ்பெஷலைஸ் பண்ணினதுன்னு சொல்லலாம் தியானத்துக்குன்னு ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்குது எல்லாத்துலேயும் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது இல்லையா எல்லாத்துலேயும் இருக்குது கண் இந்த வ வலது கண்ணுக்கு ஒரு டாக்டர் கண்ணுக்கு டாக்டர் காதுக்கு டாக்டர் காது மூக்கு தொண்டைக்கு டாக்டர் இன்னும் என்னெல்லாமோ இருக்குது நமக்கு தெரியல எல்லாம் அதுக்குள்ளே போனால் சட்டுலாம் நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது இந்த சரீரத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது மாதிரி தியானத்தையே நல்ல ஆழமாக சிந்தனை பண்ணினது யோகசாஸ்திரம் பதஞ்சலி யோகசாஸ்திரம் அது தியான பிரதானம் கபிலர் எழுதிய சாங்கிய சாஸ்திரம் ஞான பிரதானம் நிரீஸ்வர சாங்கியம் ஞான பிரதானம் இவருடைய பதஞ்சலியோட யோகசாஸ்திரத்துக்கு பேர் சேஸ்வர சாங்கியம்னு ஒரு பேர் உண்டு தியான பிரதானம் தியானந்தான் முக்கியம் ஆனால் பதஞ்சலி வந்து எட்டு அங்கம் சொல்கிறார் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி அப்படின்னு எட்டு சொல்கிறார் அதில் சமாதி தான் அங்கியான் மற்ற ஏழும் அங்கமாம் அப்படி சொல்கிறது உண்டு நிர்விகல்ப சமாதி தான் அங்கி அதுக்கு இதெல்லாம் அங்கம் இந்த அங்கங்கள்னால அந்த அங்கியை அடையணும் இந்த உறுப்புகளால அந்த உறுப்பினரை அடையணும் ஆனா இங்க ஆதிசங்கரர் என்ன பண்றார் பதினஞ்சு அங்கம் சொல்றார் பதஞ்சலி சொன்னதையும் சொல்றார் இவரும் சிலதெல்லாம் சேர்த்து சொல்றார் அவர் எட்டு சொன்னார்னா இவர் எவ்வளவு சொல்றார் 15 சொல்றார் அதுல ஆர்டர்லாம் மாறி இருக்கு நம்ம இதை படிக்கிறோம் இப்போ இந்த கடைசியில இந்த நூத்தி மூணாம் ஸ்லோகத்தில் ஒண்ணு இருக்கு பாருங்க கிரமஹா கிரமாத்து இந்த முறைப்படி பண்ணணும் இன்னொரு விஷயம் பதஞ்சலி சொன்ன அர்த்தம் வேற அஷ்டாங்க அவர் சொல்லியிருக்கிற யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி இந்த எட்டுக்கும் அவர் சொல்லியிருக்கிற அர்த்தம் வேற ஆதிசங்கரர் இங்க சொல்ற அர்த்தம் வேற பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொன்ன சப்தங்களை உபயோகப்படுத்தினாலும் அந்த சப்தங்களுக்கு அவங்க கொடுக்குற அர்த்தம் வேறு இங்கே சொல்கிற அர்த்தம் வேறு அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம படிக்க படிக்க அதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ இந்த ஆர்டர் என்னது யமஹா நியமஹா ஹீஎல்லாம் விட்டுடுங்கோ யமஹா நியமஹா தியாகா மெளனம் தேஷஹா காலஹா ஆசனம் மூலபந்தகா தேகசாமியம் திருக்ஸ்தி பத்து சுல்லியா சங்க திருக்ஸ்திஹி ரெண்டு இதுல பிராணசம்யமனம் பிரத்யாக தாரணா தியானம் சமாதி அஞ்சு அங்க யம நியம ஆசனம் அவ்வளவுதான் யமகா நியமக ஆசனம் மூணும் முதல் ஸ்லோகத்தில் நூற்றி ரெண்டாவது ஸ்லோகத்தில் இருக்குது நூற்றி மூணாவது ஸ்லோகத்தில் பிராணாயாமம் பிராணசம்யான பிராணாயாமம் அப்புறம் பிரத்யாகார தாரணா தியானம் சமாதி எட்டு அஞ்சு அந்த ரெண்டாவது நூற்றி மூணாவது ஸ்லோகத்தில் இருக்கிற அஞ்சும் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இருக்குது இந்த நூற்றி ரெண்டாவது ஸ்லோகத்தில் இருக்கிறதுல மூணு தான் இருக்குது பாக்கி எவ்வளவு ஏழு ஏழு அதுலேயே சொல்லப்பட்டுருக்கு இதெல்லாம் பேர் சொல்கிறார் அதற்கு பேர் மாத்திரம் சொல்கிறார் அதை அவர் விளக்கி சொல்ல போகிறார் நாம் தெரிஞ்சு வச்சுப்போம் யமஹான் யமகா தியாக மெளனம் தேசகா காலகா யமகான்னா என்ன அர்த்தம் சொல்லிவிடுறேன் அந்த அந்த பேர் யமஹான்னு சொன்னால் பதஞ்சலி யோக அர்த்தம் வந்து நிறைய இருக்குது அதை பிறகு விளக்கு யமகன்னா விளக்க வேண்டியதுன்னு அர்த்தம் எதெல்லாம் பண்ணக்கூடாது இங்கிலீஷில் சொன்னால் டோன்ஸ் சம்ஸ்கிருதத்தில் நிஷேத விஷயாக நிஷேத விஷயாக இதெல்லாம் கூடாது இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது எதுக்காக தியானம் பண்ணுறவன் இதெல்லாம் பண்ணக்கூடாது முதல்ல டோன்ஸ் வேணும் நியமஹான் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் நீ செய்தாகணும் இதெல்லாம் செய்யணும் தியானம் பண்றவன் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறது யமஹா யமஹானா யம தர்மராஜா நினைச்சுக்காதீங்க யமஹான்னா கட்டுப்பாடு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு யமஹாங்கிறது வந்து விளக்க வேண்டியது இது வந்து சமஸ்கிருதத்தில் சொன்ன நியமஹான்னா விதி செய்ய வேண்டியது அப்புறம் தியாகா அதையும் நம்ம திரும்பவும் பார்க்க போறோம் தியாகஹான்னா விடுறதுன்னு அர்த்தம் சன்னியாசம் தான் இந்த அர்த்தத்தை தான் சொல்றார் மெளனம் மெளனம்னா பேசாம இருக்கிறது தியாகா தியாகம்னா விடுறது இங்கேயும் தியாகம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து சந்நியாசம் செயல்களை எல்லாம் விட்டுவிடுறது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது இவர் ஒரு மீனிங் சொல்ல போறார் அந்த மீனிங்கை நம்ம இன்னும் பார்க்கல இவர் இங்க அபரோக்ஷானுபூதி புஸ்தகத்துல வேற வேற அர்த்தம் வரப்போறது தியாகான்னா சாதாரணமா என்ன அர்த்தம் தியாகம்னா விடுறது விடுறதுன்னா சாஸ்திரத்துல தியாகம்ங்கிறது தியாகே நைக்கே அமிர்தத்வமான சுகு அப்படின்னா தியாகம்ங்கிறது சன்னியாசத்தை குறிக்கிறது ரிச்சுவல் அது ஒரு சந்யா சந்யாசம்ங்கிறது ஒரு கர்மா அதாவது கர்மத்தை எல்லாம் விடுற கர்மம் ஒருத்தனுக்கு வந்து சமூகத்துல க மாணவன் பள்ளிக்கூடத்துல படிப்பை முடிச்சாச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணணும் வேலைக்கு போயாகணும் வேலைக்கு நம்ம சாஸ்திரப்படி வேலைக்கு போகிறது ஒரு ரிச்சுவல் சடங்கு ஒரு சடங்கு பண்ணிட்டு தான் எதாக இருந்தாலும் நம்ம அப்படி தானே பண்ணுறோம் கல்யாணமே ஒரு சடங்கு அதுக்கப்புறம் குழந்த பிறந்தால் அதுக்கு ஒரு ரிச்சுவல் அப்புறம் அதுக்கு காது குத்து மொட்டை அடிக்கிறது அப்புறம் அதுக்கு சோறு ஊட்டுறது எல்லாமே சடங்குகள் தான் ஆனால் இந்த சடங்குகள் எல்லாம் விடுறத்துக்கு ஒரு சடங்கு இருக்குது அதுதான் சந்நியாசம் அந்த ஷடங்கை பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் லௌகிகத்தில் ஈடுபடுறது இல்லை வேதாந்த சிரவணம் அண்ணன நிதித்யா வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தா சந்நியாச யோகாத் எதயுத்த சுவா வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்காக தான் சந்நிய சிரவணம் குறியாத் சந்நியாசம் பண்ணி சிரவணம் பண்ணு எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மாற்றி மாற்றி திரு டெக்ஸ்ட் புக்கை மாற்றிக்கோ படி உபனிஷத்தை படி பஞ்சதி படி பிரம்மசூத் பிரஸ்தான திரயத்தை முதல்ல நல்லா படி அப்புறம் வந்து இப்போ சித்திக் படி சரியா இருக்கும் டைம் போகும் அத் தியாகா மௌனம் மௌனம்னால் உங்களுக்கு தெரியும் அது அவர் ஒரு அர்த்தம் சொல்ல போகிறார் மௌனம்னா பேசாமல் இருக்கிறது மெளனம் தேசகா இடம்னு அர்த்தம் காலஹான்னா நேரம்னு அர்த்தம் ஆசனம்னா உட்காறது எப்படி உட்கார்றது ரொம்ப நேரம் உட்கார்ந்தா கூட நமக்கு கால் வலி இருக்கிற மாதிரி எப்படி உட்கார்றது ஆசனம் அப்புறம் மூலபந்தகா இது கொஞ்சம் ஆழமான தான் மூலபந்தகான்னு சொன்னால் அது யோகசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பதஞ்சலி யோகசாஸ்திரத்தினுடைய அங்கத்தில் கூட அது வராது ஆனால் அதில் மூலபந்தம் ஒட்டியான பந்தம் எல்லாம் உண்டு பந்தம்னு சொன்னால் அவங்க அதை இங்கிலீஷில் லாக்குங்கிறாங்க தமிழில் கூட அது பூட்டுன்னு சொல்ல வேண்டியது லாக் பண்ணுறது மூலபந்தகா அப்படின்னு சொன்னால் அந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இதெல்லாம் மணிப்பூரகம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா சக்கரங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா அவங்க முதல்ல வந்து அந்த இடத்துல கட்டுப்படுத்துறது லாக் பண்ணுறது மூலபந்தஹா அது யோக யோகா யோக சாஸ்திரத்தில் அது ஒரு முக்கியமான விஷயம் அதை இங்கே சொல்கிறார் இவர் வேறு அர்த்தம் சொல்ல போகிறார் மூலபந்தஹா தேகசாமியம் தேகசாமியம்னா உடம்ப சமமாக வச்சுக்கிறது சமம் காய சிரோக்ரீபம்னு கீதையில் பகவான் சொன்ன மாதிரி இங்க உடம்பை சமமாக வச்சுக்கிறது கழுத்து தலை உடம்பு முதுகு எல்லாம் நேர் கோட்டில் இருக்கிறது பின்னால் ஒரு குச்சியை வச்சா கரெக்டாக இருக்கணும் ஒரு குச்சியை வச்சு தூணில் இப்படி நின்றோம்னா கரெக்டாக நிற்கணும் அப்படி அதுக்காக பின்னாடி குச்சி வச்சுக்க கூடாது அப்படி அந்த மாதிரி இருக்கணுங்கிற அர்த்தத்தில் சொல்லுது தேகசாமியம் திருக்ஸ்திதி திருக்குன்னா பார்வையினுடைய கண்களை எப்படி வச்சுக்கணும் பார்வையின் நிலை திருக்ஸ்திதிகா என் அர்த்தம் பார்வை நிலை பார்வை நிலை திருக்ஸ்திஹி நிறைய இருக்கு கண்ணை வந்து இப்படி புருவத்துக்கு நடுவில் இப்படி வச்சுக்கணும்பாங்க மேல மேல வச்சுக்கணும் அப்படிம்பாங்க அப்படி ரெண்டு அறகுறையாக மூடுறதுங்கிறது அர்த்த நிமிலித்த லோச்சனாக நிறைய இருக்குது இவர் என்ன அர்த்தம் சொல்கிறார் பார்ப்போம் திருக்ஸ்திதி பார்வையை வச்சுக்கிறது பிராணசம்யமனம் பிராணசம்யமனம்னா பிராணாயாமம் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சியை நல்லா பண்ணுறது அப்புறம் பிரத்யாகாரா பிரத்யாகாரனா இந்திரிய நிகிரந்தான் தமஹான்னு சொல்கிறோம் இல்லையா அதைத்தான் இங்கே பிரத்தியாகாரா தியானம் பண்ணுற நேரத்தில் ஒரு விவகாரத்திரமாக பார்த்துக்கிறது பக்கத்தில் செல்ஃபோன் வச்சுட்டா தியானம் பண்ணுறது ஃபோன் அடித்தா எடுப்பேன் எடுப்பேன்னா அப்புறம் என்னதுக்கு தியானம் பண்ணுறது ஃபோனை சுவிட்ச் இந்திரிய நிகிரகம் தாரணா தாரணான்னா தியானம் பண்ணுற விஷயத்தில் மனசை பொறுத்துறது ஆங்கிலத்தில் இது ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறது இப்போ இந்த கேமரா இருக்குது இந்த கேமரா வந்து என்னையே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் அந்த ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறோமே அது மாதிரி வேறு எங்கேயா அப்படி இப்படி போனால் கூட திரும்ப திரும்ப தட்சிணாமூர்த்தியை நினைக்கணும்னா தட்சிணாமூர்த்திக்கிட்டேயே மனசை கொண்டு வருது அந்த திருவாட்சியை கூட கவனிக்கக்கூடாது தட்சிணாமூர்த்தியோட ரூபத்துக்குள்ளே மனசை கொண்டு போகணும் அதுக்கு பேர் தாரணான்னு பேர் அப்புறம் தியானம் அப்போ முயற்சியோட வந்த பொருளையே நினச்சின்னு இருக்கிறது தியானம் இங்கே ஆத்ம போட்டுட்டார் ஆத்மா விஷயத்தை போட்டார் இங்கே ஈட்டையிலேயும் பகவான் சொன்னார் ஆத்மசம்ஸ்தம் மன கிருத்வா மனசலம் தஸ்தை ஆத்மே வசம் நேத் அதேதான் சமாதி சமாதிங்கிறது தியானத்தினுடைய பிரயோஜனம் மனசு ஒடுங்கிறது இதுதான் ஆடருங்கிறார் யம நியமாக தியாக மௌனம் தேச இதே ஆர்டரில் போகணும் அதனால் என்ன சொல்றாரு அங்கானி புரோக்தானி கிரமாத்து அங்கானி புரோக்தானி இந்த ஆர்டர் இந்த முறையே அங்கங்கள் உபதேசிக்கப்பட்டன புரோக்தானி அங்கங்கள் உபதேசிக்கப்பட்டன ஆக யமோஹி நியம மௌனிச்ச காலத்தூலேமோ யமோயமிதி யமாக அமுஹு விஜாத் இந்திரியாயமாக இந்த ரெண்டாவது லைன் படிக்கிற போது சேத்து படித்தா தான் சௌரியமா இருக்கும் யமோஜமிதி சம்பரோக்தோபியச நீயோ முஹூர் முகு அப்படி படித்தாது உங்களுக்கு படிக்க பிரிக்கணுங்கிறதுக்காக பிரித்து சொன்னேன் ஆ வந்த போட்டோம்னா ஒரு அக்ஷரம் கூடிடும் வேறு வழி இல்லை அதனால் அந்த லைனை நீங்கள் சேர்த்து தான் படிக்கணும் நீத்திலும் இப்படிலாம் வரும் ஆக எல்லா ஸ்லோகத்தையும் பிரிக்கிற மாதிரி இதை பிரிக்க முடியலை அதை புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி சம்பரோக்தான் அபியாசம் நீயோ அப்படின்னு ஒரு எழுத்து கூடி வரும் அந்த இது மீட்டரை கொஞ்சம் சரியில்லாத மாதிரி நமக்கு தோணும் முஹூர் முகு இப்போ யமத்தை பற்றி சொல்கிறார் பதஞ்சலி யமத்துக்கு என்ன சொல்லிருக்காருன்னு சொன்னேன் பதஞ்சலி முனிவர் யமஹாங்கிறதுக்கு அர்த்தம் விட வேண்டியது அது அவர் சூத்திரம் இப்படி சொல்கிறது அஹிம்சா சத்திய அஸ்தேய அபரிக்கிரக பிரம்மச்சரிய யா அஸ்தேய பிரம்மச்சரிய அபரிகிரஹாக நியமா யமாஹா அப்படின்னு அவர் சொல்றார் ஒரு சூத்திரம் சொல்ற அதாவது யமம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால் அஹிம்சை சத்தியம் அஸ்தேயம் அபரிக்கிரகம் பிரம்மச்சரியம் சில பேர் பிரம்மச்சரியம் அபரிக்கிரகம் போடுவாங்க அந்த ஆடல ஒன்றும் வித்தியாசம் இல்லை அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அஹிம்சா சத்திய அஸ்தேய அபரிக்கிரக பிரம்மச்சரியம் அஹிம்சான்னா என்ன அர்த்தம் யாருக்கும் ஹிம்ச பண்ணக்கூடாது யாருக்கும் ஹிம்ச பண்ணக்கூடாது மனசாலேயோ உடம்பாலேயோ பேச்சாலேயோ யாரையும் துன்புறுத்தக்கூடாது உடலாலும் உரையாலும் உள்ளத்தாலும் எவரையும் துன்புறுத்தக்கூடாது அது என்னமோ அதிலெல்லாம் பிரித்து பிரித்து எண்பது வகையாக பிரிக்கிறாங்க அது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் எண்பது விதமாக பிரிக்கிறாங்க துன்புறுத்துறது எண்பது விதமாக இருக்குது அந்த அதுல எல்லாம் மந்தம் மந்த தரம் தீவிரம் தீவிர தரம் மத்தியமம் மத்தியம தரம் அப்படிலாம் பிரித்து பிரித்து நிறைய எண்பது பிரிக்கிறாங்க நம்மளே பிரித்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும் நம்ம எவ்வளோ தூரம் மனசுக்குள்ளே நினைக்கிறோம் நினைக்கலங்கிறத பொறுத்து நம்மளே புரிஞ்சுக்கிறோம் அஹ அஹிம்சைங்கிறது கூடாதுங்கிறது விஷயம் இன்னும் மற்றதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வோமவத் வியாப்த தேகாய தட்சிணா அமூர்த்த ஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி ஜகன்மாதா புவனேஸ்வரிதேவிக்கி